विस्तुत्पेष अभ्यासों के पदारूप अनात्मको धर्मो वरमी अभ्यास अभ्यास वर कारण என்ன காரணம் இல்ல லோகத்துல ஒரு வஸ்துவ இன்னொரு வஸ்துவாக அந்த ரெண்டு வஸ்துவே விஷயமாக இருக்க சுத்தியும் ஒரு விஷயம் ரஜகம்ங்கறது இன்னொரு விஷயம் அப்ப சுத்திங்கிற விஷயத்தை பார்த்து இது ரஜகம் அப்படின்னு அந்த பிரம ஏற்படணும் विषय आत्मा अधिक द्रष्टावे दृश्यमेंट मुझे ஒரு ரெண்டு விஷயத்திற்கும் பரஸ்பரம் ஒரு சாதிசியம் இருந்தால் தான் தரம் ஏற்பட முடியும் சுத்திக்கும் ரஜகத்துக்கும் சாதிசியம் இருக்கு இது பரவலான் இருக்கு அதுவும் பரவலான் இருக்கு அதனால இதை பார்த்து ரகதம் அப்படின்னு தரம ஏற்படலாம் ஒம் கூட சாதிசியம் இல்லாத ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் எப்படி சாதாரணம் ஏற்பட முடியும் இருப்புக்கும் வெளிச்சத்துக்கும் இருக்கும் வெளிச்சும் வெளிச்சமும் அத்திய தின்னம் கொஞ்சம் கூட சாதியம் இல்லாதது அதனால அதுக்கு எப்படி மாற்றிக் பணம் ஏற்பட முடியாதோ அதே மாதிரி ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சாதாத்ம்தனம் வர முடியாது ரெண்டாவது இது ரெண்டு முக்கியமானது இதுக்கு முன்னாடியே ஒண்ணு சொல்லிட்டேன் விஷ்ண பிரச்சிய கோச்சர யோகம் அப்படின்னா அது இது வேற அது வேறேன்னு தெரிஞ்சிருக்கும் போது அதுதான் இதுங்கிற சமம் வர முடியாது இருக்கிறது அபேத ஜானம் வர முடியாது சமம் வர முடியாது இங்க ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஸ்பஷ்டமா தெரியாது ஆகையால ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு அபேத பிராந்தி வர முடியாது ஆகையால ஆத்மா அகம் மனுஷா அகம் கர்த்தா அப்படின்னு தான் நம்ம லோகத்துல பிரயோகம் பண்றோமே பிரயோகத்துக்கு மூலமான ஞானம் அத்தியாசம் சொல்ல முடியாது இது அத்தியாசமே இல்லை அப்ப எப்படி வந்தது அஹமும் மனுஷன மனுஷம் வந்து தேகத்துலதான் இருக்க இருக்கு ஆத்மாவில கிடையாது அப்ப நான்கிறது வேற மனுஷங்கிறது வேற சொல்லிட்டேன் நானேதான் மனுஷன் என்று சொல்ல முடியும்னு கேட்டா இதை வந்து கௌனமாக வச்சிருக்காங்க சிம்மன் வேற மாணவர்கள் வேற இருந்தாலும் இந்த மாணவனை பார்த்து சிம்மந்தான்னு சொல்ற மனுஷன்ௌணமாக அதாச்சேபிய சதான்சாஷிய தன்யோன்யன் அன்போனாத்மான் அன்யோன்ய பாத்திய வினந்தவித்தோமர்ணோன சத்தியாந்திரே நிபுணீகம் மமேதமிட்டு நைசர்கோயம் லோகார இந்த சாக்கியத்துல ஆட்சேபத்துக்கு சமாதானம் செய்யிருக்க எந்த காரணத்தினால அத்தியாசம் வர முடியாதுன்னு நீ அந்த காரணங்கள் எல்லாத்தையும் சத்து அத்தியாசம் வராதுன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லை நீ என்ன காரணங்கள் நீ சொல்றபில் இருந்தாலும் அது ரெண்டுக்கும்ரம் ஆத் அநாத்ம தாராத்மமாகவும் அனாத்மாவோட ஆத்மதாராத்மாவும் கிரமிச்சு அத்தஸ்ட இப்படி திரமம் வந்ததுனால அதனுடைய தர்மங்கள் தான் வேறே தெரியுது அதாவது என்ன தர்மம் தெரிகிறது கேட்டா இந்த தேகம் அனித்யம் தேகம் அனித்யமானதுனால நாம நம்மளையே அனித்யமாக நினைக்கிறோம் நமக்கு ஒண்ணு ஜீவனம் சாஷம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அகம் விரதா ஜாதகா தான் சொல்றாங்க தேகம் குறைக்கிறது தேகம் குறைக்கிறதுனால சொல்றோம் தேக தர்மம் ஆத்மாவுக்கு வருது தேகத்துக்கு ஒரு ரோகம் வந்ததுனா தன்னையே ரோகமான நினைக்கிறோம் இந்த மாதிரிலாம் தேக தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு வருது அதே மாதிரி இந்திரிய தர்மங்கள்லாம் வருது கொட்டா கைத்தார்கள் ஆத்மாவுக்கு வந்து ஆத்ம தர்மமும் தேகத்துக்கு என்ன ஆத்ம தர்மம் தேகத்துக்கு வருது தேகத்துல ஒரு அநாத ரொம்ப பிரியம் ரொம்ப பிரீதி வருது இல்லையா தான் மிஜமான பிரீதி இருக்கணும் யம் ஆத்மா ஒண்ணுதான் ரொம்ப தெரிவிக்கிறது ஆனா லோகத்துல தேசத்துல ரொம்ப ஒரு பிரீதி இருக்கு அது என்ன சொன்னால ஆத்ம தாராத்மியாசமாக ஆத்ம தர்மம் அவ்வளவு இருக்கு இந்த மாதிரி பரஸ்பரம் தர்மாசங்கள்ல வருது अध्यस्य नी दृष्टे अंगा अभी न्याय प्रत्यक्ष अद्यासमें अभी आक्षेप ना मनुष्य अल என்ன்திடிக்கிறது முதல்ல அப்படிங்கிற பதத்தினால பாஷக்காரர் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஜ கிரகமே இருக்கு அதாவது ஆத்மா வேறு அனாத்மா வேறு ஸ்பஷ்டமாக தெரிகிறது நான் வேறு என் சரீரம் வேற அப்படிங்கிறது தெரியறதுங்கிறது சமம் வர முடியாதுன்னு ஒரு முதல் ஆட்சேபம் அதுக்கு சமாதான என்ன சொல்றாருன்னா இதரே தர அத்தியந்த வித்தையோடு சர்ம இந்த பாஷம் அதுக்கு சமாதானம் சொல்றேன் என்ன சொல்றது நீ சொல்றபடி பாத்தா இந்த தர்மி அனாத்மாவுன் அனாத்மாவுக்கும் விவேகம் இது விவேகம் இருந்தால்தான் விவேகம் தான் அத்தாசத்துக்கு விரோதி சமத்துக்கு விரோதி என்ன விவேகம் அதாவது வேத நிஷ்டம் இது வேற அது வேறங்கிற விரோதி இந்த விவேகம் இது ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் விவேகம் இங்க அவிவேகம் அப்பா அவன் கேட்பான் அதுதான் தப்பு நான் சொல்லிருப்பேன் ஏன்னா நான் வேற என்னுடைய சரீரம் வேறன்னு தெரியல அப்பா வேடசம்தான் இருக்கேன் இத்தரைய தர அவிவேகம் இல்லை நான் வேறதான் சரீரங்கிறது வேற நான் நிச்சயமா இருக்கேன் சரீரங்கிறது அப்பப்போ வந்துட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன் இப்ப வருமா அத்தியாசம் அப்படின்னு கேட்டால் இப்பவும் அவிவேகம் தான் இதயதர அவிவேகா இப்படி தெரிஞ்சிருந்தாலும் இதை விவேகம் சொல்ல முடியாது நம்மளுடைய அத்தியாசத்துக்கு விரோதியான விவேகிரகம் உனக்கு இல்லை இது இதயதர அவிவேகிறது நீ சொல்ற விவேகம் இப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு சக்தி இருக்கு இந்த சுத்திய பார்த்து இது ரஜதம் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான் இந்த நினைச்சிருக்கிறவனுக்கும் சுத்திவேத ரஜதம் வேறுங்கிற அபிவேகம் உண்டு ஆனால் இந்த சமயம் சுத்திவேரம் வேறங்கிற இது இனி சொ ரஜதம் என்ற அப்ப அதே மாதிரி நாம் வேற தேசம் வேறன்னு தெரிஞ்சிருந்தாலும் இவனுக்கு நானே மனுஷன் பண்பாட்டு சுத்தி அப்படின்னு தெரிஞ்சாத்தி இது ரஜதம் ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா தான் எந்த நமக்கு பணம் எப்படி இருக்கு நானே சரீரம் அப்படியான இருக்குமும் புத்தகம் பணம் அந்த மாதிரி பணம் சொல்லு மனுஷன் அப்படிங்கிற மனுஷன் அப்படிங்கிற பணத்துக்கு விரோதியான விரோதியான இதரையே தர அவிதன் இப்ப மனுஷியனுக்கும் தனக்கும் விவேகிரகம் இருக்கும் மனுஷியனுக்கும் ஆத்மாவுக்கும் இங்க அத்தியாசம் நான் சொல்றேன் இப்ப அகம் கர்த்தா அப்படின்னு சொன்னா கர்த்தாவுக்கும் ஆத்மாவுக்கும் அவிவேகம் நான் சொல்றேன் நான் கர்த்தா இல்லை அப்படிங்கறது யாருக்காவது விஷயம் இருக்கோ இல்ல நான் தான் நான் தான் கர்த்தான் தீர்மானம் இருக்கேன் அதனால என்ன இருக்கு இந்த ரூபத்துல பார்க்கும் போது மனுஷனுக்கும் மனுஷன்கிறது அனாத்மா அகங்கிறது ஆத்மா இது ரெண்டுக்கும் விவேகம் இல்லை விவேகிரகம் இல்லையே கர்த்தாங்கிறது அனாத்மா அகம் கடத்த ஆர்ட் வரலாம் கர்த்தாவுக்கும் அகம் பதார்த்தத்துக்கும் விவேகம் இல்லை இதரே தர அவிவேகம் தாராளமாக இதரே தர அவிவேகம்னாலே தாராளமாக அத்தியாசம் வரலாம் நீ சொன்ன முதல் விஷயத்து போச்சு ஏட கிரகம் இருக்கு அதனால அத்தியாசம் வர முடியாது அகேத ஜானம் வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னு எந்த சேத கிரகம் வேணுமோ அந்த சேத கிரகம் இல்ல அவிவேகம் தான் இருக்கு அதனால அத்தியாசம் தாராளமாக வரலாம் அதுக்கடுத்தது என்ன சொல்றாருன்னா நித்யாஜான நிமித்த பாக்கியத்துல ஒரு பணம் கொடுக்கிறார் மிச்சா அஜானா ஒரு அஜானத்தை உபாதானமாக கொண்டது இந்த அபியாசம் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் மித்யா அஜானம் மித்யா செட்டது அஜ்யானம் அந்த நிச்சயாஜான உபாதானமாக கொண்டது அத்தியாசம் இந்த வாக்கியத்தை சொல்லு இது சொன்னதுனால விஷய விஷயணோகம் அப்படிங்கற பூர்வ பட்சத்துல ஒரு ஹேது சொல்லியிருந்தாரு அத்தியாசம் வராதுங்கிறதுக்கு அந்த ஹேத்துவை அடிக்கிறது அந்த ஹேதுவுக்கு பதில் சொல்றாரு நித்யாஜான விஷய விஷயனோகம் மாத்திரம் இல்ல விஷய விஷயனோகோ சமப்பிரகாச விருத்தஸ்வபாவையோகோ இந்த ரெண்டு பதத்தினால அத்தியாசம் வர முடியாதுன்னு சொன்னு சொல்றது எந்த காரணம் காமிச்சானோ போதுபக்ஷி அந்த ரெண்டு காரணத்தையும் வித்யாஜான நிமித்த ஹான்கர பதத்தினால கண்டனம் பண்ற எப்படி விஷய ரெண்டும் விஷயமா இருந்தா தான் அத்தியாசம் வரும்னு நீ சொன்னியே விஷயமா இருந்தால்தான் அத்தியாசம் அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு நியமம் இருக்கா விஷய விஷையா இருந்தால் வர முடியாது அப்படிங்கிறது உண்டோ ஏன் சொல்லணும்னு உன்னால கேள்வி செய்ய முடியும் பண்ணக்கூடிய பதார்த்தத்துல ரெண்டும் விஷயமாக இருந்தால்தான் அத்தியாசம் வரும் இல்லாட்டா வராது அப்படிங்கிறது ஒரு யுக்தி இருந்து அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது நானிய மனுஷன் அப்படிங்கிற அத்தியாசம் இருக்கிறதுனால ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசம் இருக்குங்கிறது லோக பிரசித்தமா நீ இந்த வியாப்தியை சொல்ல முடியாது ரெண்டும் விஷயமாக இருந்தால்தான் ஒன்னுக்கு ஒண்ணு அகேத விதமும் வரலாம் இல்லாட்டா வர முடியாது அப்படிங்கறத சொல்ல முடியாது ஆக என்ன ஆச்சு எதுல எதை பண்றோமோ அது ரெண்டுமே விஷயமாக இருக்கிற விஷயமும் இல்லை அப்புறம் ஒண்ணுக்கு ஒன்று சதிருஷமாக இருக்கணும் இன்னொன்னு அத்தியாயம் ரெண்டுக்கும் ஒரு சாதிசியம் இருக்கணும் அது இல்ல சில தர்மங்களுக்கு சாதிருஷ்யம் காரணமா ஆனா எல்லா தர்மத்திலும் சாதியம் காரணமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப ஸ்பட்டிக்கா அப்படிங்கிற திரமம் ஏற்படுது ஒரு ரத்தர்ணமான புஷ்பம் பின்னாடி இருக்கறதுனால இந்த ஸ்பட்டிகத்துல இந்த திரவம் ஏற்படும் இப்ப ஸ்பட்டிகத்துக்கும் அந்த ரத்தமான புஷ்பம் இருக்க இந்த ரெண்டு புஷ்பத்துக்கும் ரெண்டு பதார்த்தத்துக்கும் சாதிருஷ்யம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ரெண்டுக்கும் சாதிருஷ்யம் இல்லை அதனால சில திரவங்களுக்கு தான் சாதிருஷ்யங்கிறது தேவை எல்லா திரவத்துக்கும் சாதியம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆஹ் ஆனால் எல்லா தர்மத்துக்கும் தேவையானது ஒண்ணு இருக்கு அது என்னதுன்னா மிச்சாஜான அதாவது விஷயையோ தாராத்ம இருக்கட்டும் சதையோ அச அசையோ இது மொத்தமா ஒரு கிரம வரணம் கிரமத்துக்கு மூலம் ஒரு அஜானம் இது தீர்மானமாக சொல்றான் அதுதான் சொல்ற மிச்சா அஜான இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரணம் இருக்கு அஜ்யான நிமித்தும் போது நிமித்தம் தான் அவர் போட்டிருக்கார் போட்டிருக்கிறது பாக்கியக்காரன் நிமித்தம் ஆனா அது வியாட்சியானம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா உபாதானம்னு இந்த நிமித்த பதத்திற்கு அர்த்தம் செய்வார் நித்யாபூதமான ஒரு அஜானத்தை உபாதானமாக கொண்டது அத்தியாகம் விவரம் சென்றார் இது தப்பு இல்லையா அவர் போதம் நிமித்தகாங்கிற படம் தான் அதுக்கு பகுதி அர்த்தம் பண்றது எந்த விஷயத்துல சரியாக இருக்கும் ஒரு கேள்வி வச்சிருக்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ற எல்லா விளக்கம் ஒரு விஷய பதில நினைச்சிருக்க என்ன நினைச்சிருக்கான்னு கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலாம் நிமித்தம்னா என்ன உபாதானம்னா என்ன இது ரெண்டும் ஏன் வித்தியாசப்படுறது என்ன வித்தியாசத்துக்கு அப்படின்னு முடித்தங்கிற பதத்துக்கு உபாதானம்னு அர்த்தம் சொல்றது தற்போது சொல்றேன் அப்படின்னா நிமித்த சப்தத்துக்கு உபாதான சப்தத்தை காட்டிலும் விலக்கணமான ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா இந்த ரெண்டு சப்தத்துக்கும் அர்த்தம் தனித்தனியாக இருக்கு அப்படிங்கறத வச்சுட்டு தானே நிமித்த பதத்துக்கு உபாதானம்னு அர்த்தம் சொல்றது சரியில்லைன்னு நீங்க ஆட்சேபிக்கிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்கலாம் அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த வெறும் தர்க்க சாஸ்திரத்தை பார்த்தா அர்த்த வேதம் அவ காரண்பத்தை மூணு விதமாக பிரிக்க மூணு விதமான காரணம் ஒன்று சமவாயி காரணம் அசமவாயி காரணம் நிமித்த காரணம் மூணாவது சமவான காரணம் அசமவாயி காரணம் லட்சணங்கள்லாம் சொன்னால் ஒரு செல்டர் சமவானி காரணமும் இல்லை அசமவாய் காரணமும் இல்லை ஆனா காரணம்னா அதுதான் நிமித்த காரணம்னு ஏதோ சின்னமான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இதே என்னாச்சு உபாதான சப்தம் அவளுக்கு காரணத்துவம் மூணு விஷம் ஆனா வேதாந்திகளுக்கு காரணத்துவம் அசமவாயி காரணம் நிமித்த காரணம் அந்த காரணத்தை ஒத்துக்கிறார் வேற இதுவும் ஒண்ணு நிமித்த காரம் ஒரு படம் எடுத்துனா ஒரு வஸ்திரம் வருதுன்னு சொன்னா இந்த வஸ்திரம் தந்துவால நிர்மாணம் பண்ணப்பட்டது தத்துவம் இந்த வஸ்திரத்துக்கு காரணம் இந்த தந்து ஒவ்வொன்றும் சஞ்சோகம் ஏற்படணும் சேரணும் அப்பதான் இந்த பட்டம் உண்டாக முடியும் அப்ப இந்த தந்துக்களுடைய சஞ்சோகம் இருக்கே அதுவும் காரணம் அப்புறம் வேணும் அது வேண்டிய சாதனங்கள்லாம் வேணும் இது இவ்வாறுமும் அந்த பட்டம் உண்டாகிறதுக்கு காரணம் தான் இப்ப தாக்கிக்க என்ன சொன்னான்னா தந்து ஒரு விதமான காரணம் இந்த பட்டத்துக்கு அது சமவாயி காரணம்னு சொல்லுது இட உபாதானம்னு சொல்லலாம் தந்து சஞ்சோகம் தந்து சேர்றது இது வந்து தந்து சஞ்சோகம் பட்டத்துக்கு அசமவாயி காரணம் தனியா ஒரு காரணமாக சொல்லலாம் தவிர பாக்கி எல்லாம் நிமித்த காரணம் பாக்கி இந்த தந்துவாயம் அந்த துணி வேமா இந்த சொல்ற இது எல்லாம் நிமித்த காரணத்துல சேர்றது இது மூணாக தெரியும் ஆனா வேடாந்திகள் என்ன சொல்லுவா தந்துங்கறத சமவாயி காரணம் சொன்னது சரி அதான் உபாதான காரணம் வேற சப்தத்தினால சொல்லுவேன் பாக்கி தம்பு சஞ்சோக யோகம் நிமித்த காரணத்துல சேர்க்க விஷயங்கள் இப்ப பாருன்னா உங்களுக்கு நிமித்த சப்தத்துக்கும் உபாதான சப்தத்துக்கும் அர்த்தத்துல வித்தியாசம் இருக்கிறது இது எதை வச்சு நீ சொல்றதுன்னு கேட்டா எந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் சாதார்த்தியம் இருக்குமோ அந்த காரணத்தை உபாதான காரணம்னு சொல்றது எந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் சாதாத்னம் அபேதம் இல்லையோ அந்த காரணங்கள்லாம் மிதித்த காரணம் சொல்ல வேண்டியிருக்கு இப்ப தந்துக்கும் படமும் அபிம் தந்துவேதான் படமாக தெரியறதுங்கிறது உபாதான காரணம் ஏன்னா தந்துவுக்கும் படத்துக்கும் சாதாத்ம ஆனால் தந்து சஞ்சோகத்துக்கோ அல்ல அந்த தந்துவாரனுக்கோ வேற அந்த படத்தோடு சாதாத்மியம் இது வேற அது தன்பு வேற படம் வேறங்கிறது இல்லை அது வேற மற்ற காரணங்கள்லாம் வேற படம் வேற தினபின்னமாக இருக்கு தினபின்னமாக இருக்கிறதுனால அது என்ன காரணம் அப்ப பொதுவா நம்ம என்ன சொல்லலாம்னா காரியத்தோடு காதாத்மத்தை அடைஞ்ச ஒரு காரணம் இருக்கு அது உபாதான காரணம் காரியகாராத்மியம் இல்லாத காரணங்கள்லாம் நிமித்த காரணம் இப்ப நிமித்த சப்தத்துக்கும் உபாதான சப்தத்துக்கும் அர்த்த வித்தியாசம் சொல்லுங்க இங்க நிமித்த படத்தை பிரயோகம் பண்ணிருக்காங்க என்ன தெரியறது கேட்டா அஜி இந்த விவகார இந்த லோக விவகாரத்தில் இது எல்லாச்சும் ஒரு நிமித்த காரணம் இது கிடைக்கிறது இந்த நீங்க ராசம் பண்ணும் போது என்ன சொன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அத்தியாசமும் அஜான ஆத்மும்னு அஜ்யானம் அஜானம் தான் இப்படி பரிணமிச்சிருக்கு அத்தியாசத்துல இருக்குற அர்த்தம் பண்ண வேண்டியது எந்த விதத்துல சரியாக இருக்குன்னு கேள்வி இந்த கேள்விக்கு என்ன பத்தி சொல்றாரு கேட்ட இப்ப அத்தியானத்தை ஆக்ஷேபம் பண்ணியா ஆட்சேபத்துல சமாதானம் சொல்லும் போது இந்த அத்தியாசம் உபபண்ணமாக ஆகறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் ஒரு காரிய உற்பத்தி ஆகணும் உபாதான அபேட்சி உபாதானம் வேணும் அதுக்கப்புறம் நிமித்த காரணம் வேணும் முதல் காரணம் சமவாய் காரணம் உபாதான காரணம் இதுக்கப்புறம் தான் நிமித்தம் இந்த ஒரு கணக்கு சாஸ்திரக்காரர் வச்சிருக்காரு இப்ப இந்த அத்தியாசங்கிறது ஒரு உபபாத்தியமான பதார்த்தமையா உற்பத்தி ஆகக்கூடிய பதார்த்தம் படையது அப்படியானால் இதுக்கு முதல் காரணம் என்ன முதல் காரணம் சொன்னாக்க உபாதான காரணம் என்னன்னு ஒரு விஞ்ஞாக இருக்கு இந்த சாஸ்ட்யத்துல நிச்சயான நிமித்தகாங்கிற இந்த ஒரு பதத்தை விட்டோம்னா வேற எந்த பதமும் இந்த அத்தியாகக்கு உபாதானம் என்னன்னு தெரிவிக்க கூடியதாக இல்லை சரி இப்படி இருக்க நாங்க இன்னொரு இதை இந்த அஜானத்துக்கு நிமித்த காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் வரலாமே அதுக்கு பதில் சொல்லியாகணுமேனு கேட்டால் அதுக்கு இதரதரவிவேகேனு ஒரு பதம் போட்டிருக்கா நித்தியான நிமித்தகாங்கிற பதத்த பாஷ்யத்துல இல்லைன்னு சொன்னோம்னா அப்போ இந்த அத்தியாசத்துக்கு நிமித்த காரணம் என்னங்கிற கேள்விக்கு பதில் வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதரே தர விவேகேனன்னு ஒரு பதம் போற்றுக்கா இதரே தர அவிவேகம்ங்கிறது அத்தியாசத்துக்கு காரணம் தெரிவிச்சிருக்க நிமித்த காரணம் அப்போ அத்தியாதத்து ஒரு நிமித்த காரணத்தையும் இன்னொரு உபாதான காரணத்தையும் கவனிக்கிறார் நியாயமாக இருக்குற படத்தினாலே அத்தியாக நிமித்த காரணத்தை தெரிவிச்சிருக்கிறதுனாலே அப்படியானால் இந்த அத்தியாதத்துக்கு உபாதான காரணம் என்னன்னு ஒரு வித்யாசம் ஏற்படுறது அதை பூர்த்தி பண்றதுக்காக வித்யாஜான நிமித்தகாங்கிற பதம் உபாதானஹா அப்படிங்கிற அர்த்தத்தை பிரயோகம் பண்ணிருக்காரு இப்படி சொன்னாலும் அபியாசத்துக்கு உபாதானம் வேண்டிதான் சரி சொல்ல வேண்டியது அதுக்காக இந்த பதத்தை நீங்க எடுத்துட்டேன்னு சொல்றேன் இருந்தாலும் பாஷக்க போட்ட நீத்த பதத்துக்கு சுவார்த்தியம் போயிடுறது இந்த நீத்த பதத்துக்கு நீங்க உபாதாரம்னு அர்த்தம் சொல்றது சரி சரியாகத்தானே இல்லை இது லட்சணை தான் சொல்லணும்னு கேட்டால் அதுக்கு என்ன சமாதானம்னு கேட்டா நீத்த பதத்துக்கு காரணம்ங்கிறது தான் அர்த்தம் உபாதான பின்னமான காரணம் அர்த்தம் யோகத்துல கிடையவே கிடையாது அமரத்துல பார்த்தேன்னா நிமித்தம் அப்படின்னு இருக்கு கேதுங்கிற அர்த்தத்தில் நிமித்தம் காரணம் நிமித்தம் ரெண்டு சமான பரியாயம் வியாக்கரணம் என்ன சொல்றது நிமித்த சப்தத்துக்கு ஒரு வார்த்தைங்க இருக்கு நிமித்த பரியாய பிரயோகே சர்வாசம் ஒரு வார்த்த காரணும் போது இந்த இடத்தில் பரியாயமான சகலத்தை எடுத்துக்கணும் வசதி நிமித்த பரியாய பிரித்த சாயமான காரணம் அதே மாதிரி கேது பதம் இதே மாதிரி வேற ஏதாவது இதுக்கு பரியாயமான படம் இருந்தால் இந்த படங்கள பிரயோகம் பண்ணும் அந்த விபத் எந்த விபக்தியில வேணாலும் பிரயோகம் பண்ணலாம் கஷ்ட சேதம் தான் பிரயோகம் பண்ணலாம் என்ன காரணம் அப்படின்னு காரணத்துக்கு என்னது அர்த்தம் இல்லை அந்த சக்திகள ஒண்ணு அர்த்தமே கிடையாது கஷ்ட சேதம் தஸ்மாக காரணம் சொன்னா அந்த விபத்து எந்த விபத்தி வேணாலும் பிரயோகம் பண்ணலாம் அது பார்ப்பு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வார்த்தைகம் வர்றது இந்த வார்த்திகத்துல நிமித்த படியாயான பிரயோகம் பண்ணுறது அதாவது நிமித்தம் காரணம் இது எல்லாம் அறியாதுன்னு வியாகரணத்துல தீர்மானம் நம்பியிருக்கோம் அப்படின்னா பாத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து உபாதான காரணமோ இல்ல உபாதான காரணம் சின்னமான ஒரு காரணத்தை குறிக்கிறதோ இல்ல காரண சாமான்யத்தை சொல்றது அப்ப லோகத்திலையும் ஜாகரணத்திலையும் பார்த்தோம்னா இந்த நிமித்த சப்தம் பொதுவாக காரணம் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரயோகம் வருது உபாதான காரணம் வீட்டக்காரணம்னு பிரிக்கிறோமேன்னு கேட்டா இது சாஸ்திரியமான ஒரு வர்க்கசாஸ்திரிகள் வர்க்கசாஸ்திரத்துல தன்னுடைய விவகாரத்துக்காக ஏற்படுத்திய ஒரு பாரிபாஷிகமான விவகாரம் லோகத்தில் அது வரணுங்கிற அவசியம் இருக்கு பாரிபாஷிகமான சில விவகாரம் இருக்கு அது வந்து அந்த சாஸ்திரத்தோடு நினைவு வெளியில வரணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப பிரசித்த மாட்டா சில சமயம் வெளியில இருந்துருவோம் இப்ப பாண்டி வந்து நதி அப்படின்னு ஒரு சந்தை பண்றேன் இந்த மாதிரி இருக்கிற சப்தங்கள் ஈகாராந்த ஊகாராந்தமாக நித்திய ஸ்திரீங்க சப்தங்களுக்கு தான் நதியின்னு ஒரு பேர் வச்சுக்கிறார் இப்ப நதின்னு சொன்னா நாம அந்த சப்தத்தை எடுத்துப்போமா நம்ம நதினா நதியைதான் எடுத்துப்போம் ஓடுறத இதுதான் எடுப்போம் ஆனால் வியாக்கரத்துக்குள்ள இருக்காரு நான் நத்தியாக அப்படின்னு நதி சப்த பிரயோகம் வந்துன்னா அந்த இன்ன நதியை எடுக்கக்கூடாது அவர் வந்து சப்த பண்ணியிருக்காரு இந்த ஆஹ் வீகாராந்த ஊகாராந்த அந்த சப்தங்களும் எடுத்துக்கிறோம் எனக்கு ஒரு சாஸ்திரத்துல ஒரு பதத்தை இன்னத்துக்காக பரிபாக பண்ணியாச்சுன்னா அந்த பதம் அந்த மட்டும்தான் வச்சுக்கணும் வேணும்னா அடுத்த கொண்டு போகலாம் சாமானிய லோக அது வரணுங்கிற அவசியம் இல்லை இப்ப இந்த நிமித்த சப்தம் உபாதான காரணக்கிண்ண உபாதான காரண பின்ன காரண படம்னு அவ சொன்னது ஸ்வசாஸ்திர பரிபாக அவஸ்திரத்துல அப்படி புரிஞ்சுக்கணும் லோகத்துல நிமித்த சப்தத்துல இப்படிதான் அர்த்தம் அப்ப என்னாச்சு நாம லோக சாமான் பாக்கியத்துக்கு அர்த்தத்துக்கு வருவோம் வித்யாஜான நிமித்தகா அப்படின்னா என்னாஜான இந்த நிமித்த சப்தஸ்தானத்துல ஹேத்து சப்தத்தை பிரயோகம் பண்ணுவோம் அதே அர்த்தத்துல தானே பிரயோகம் பண்ணியிருக்காரு இப்ப ஹேதுன்னா என்ன ஹேத்துன்னு வச்சுக்கலாம் ரெண்டு விதங்களா உபாதானம் பஞ்சி ரெண்டு விதமான காரணம் இருக்கு இப்ப உபாதான காரணத்தை முன்னாடி சொல்லல இதரேதர அபிவேகம் என்னன்னு ஒரு நிமித்த காலம் நிமித்த காலம்னா அவா சொல்ற நிமித்த காலம் நம்ம படிப்பாடியா சொல்றோம் அந்த நிமித்த காரணத்தை சொல்லி முடிச்சாச்சு இதரேதர அபிவேகம் பாக்கி உள்ளது உபாதான காரணம் என்னன்னு தெரிவிக்க வேண்டியது அந்த உபாதான காரணத்தை வித்யாஜியான நிமித்தகாங்கிற பதத்தினால பாக்கி காரணம் சொல்றா இப்படி வியாட்சியானம் பண்ண வேண்டியது இப்படி பண்ணோம்னா நமக்கு இந்த விரோதம் இல்லை அவர் சொன்ன நிமித்த சத்தத்துக்கு நம்ம அவருக்கு அபிப்பிராயம் இல்லாமல் ஏதோ உபாதானம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருந்தது பெரிய கத்தோங்கிற இது இதுக்கென்ன காரணம் சொன்னார் காரணம் என்ன காரணமா இருக்கு ஒரு விசேஷம் உபாதான பாக்கியதாரருக்கு நித்யாஜான நிமித்தகா போட்டாரு ஏன் அப்படி போட்டாருன்னு கேட்டால் நிச்சய உபாதானு சொல்லிலும் நீத்த சப்தத்தை போட்டால் இன்னும் பல விஷயங்கள் அதுல சங்கிரகம் பண்ண முடியிறது என்ன சென்றது இந்த அஜ்யானம் இருக்க நம்ம ஒரு அஜ்யானத்தை சொல்றோம் மூலாத்யானம் ஏதோ ஒரு அஜ்யானம் சொல்றோமே இந்த அஜ்யானம் அத்தியாசத்துக்கு காரணம் ஆனா இந்த அஜானத்துல ரெண்டு விதமான காரணத்துவமும் இருக்கு நம்ம ஒரு அகிண்ண நிமித்த உபாதானம்னு சொல்லுவோம் இல்லையா காரணம் எந்த மாதிரி காரணம் உபாதான காரணம் சுபாதான இல்ல அது நினைத்த காரணமும் கூட பிரம்மம் ஜகத்துக்கு நிமித்த காரணம்தான் உபாதான காரணமும் தான் பிரகிருஷ்ட பிரிட்டான் அன்போதா பிரகிரு உபாதான காரணம் சாயங்கரத்தினா நிமித்த காரணம் ரெண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா அதே மாதிரிதான் இந்த அவிஞ இந்த அவிஞ வந்து பிரபஞ்சத்துக்கு பரிணாமிதான் வித்தியாசம் பிரம்மங்கிறது விவரத்த காரணம் விவரத்த உபாதான காரணம் சொல்லுவான் இது பரிணாமிபாதான காரணம்னு சொல்லுவோம் அஜ்யான அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த அவிதேங்கிறது இந்த அத்தியாசத்துக்கு உபாதான காரணமாகவும் இருக்கு நிமித்த காரணமாகவும் இருக்கு இதுவே தான் தோஷ விஷயம் எல்லா திரமத்துக்கும் காரணம் தோஷம் அஜ்யானம் ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க அப்ப தோஷம்ங்கிறது இங்க என்ன முதல் கிரமக்கலன்னு கேட்டா அஜானமே தோஷம் அஜானமே உபாதம் அப்ப தோஷம்னு பார்க்கும்போது அது திரமத்துக்கு நிமித்த காரணம் வேற அஜானம் பார்த்தா உபாதான இந்த அஜ்ஞானம் ரெண்டு வித விதத்தாரணமாக இருக்கு அத்தியாக உபாதான ஒரு பொருளானால் இந்த நிமித்தமாகவும் இப்போ வித்தியாசான நிமித்தகான நிமித்த பத பிரயோகம் பண்ணால் அது உபாதானமாகவும் இருக்கு இன்னொரு நிமித்த காரணமாகவும் ரெண்டையும் சங்கிரகம் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆச்சாரியர் வித்தியாஜியான நிமித்தகான நிமித்த பிரயோகம் இது ஒரு அவாந்தர சாஸ்திரம் இதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயம் இருக்கு இந்த மூலாத்யானம் சொல்றேன் அப்பேற்பட்ட அஜானம் இருக்குங்கிறது என்ன பிரமாணம் தான் आप तयाता, विच्षाज्णान भील्टारी चाहा मेरेखिए, कीाम्टारी चाहा है से अना का視र्पोइधaciones ो प्रएजोने सिर्पवार्टाइपल्टारी चाहा त्यात स सुब्सक्राइए न कि प्वल्ट पता प्रश��는िए, कि दीकाम्रे अप्रेकल प्रण 챌हा कील्टास போடு அடையாளம் ஒண்ணுதான் அதாவது பாக்குறவாளுக்கு சொல்கிறாங்க தெரியறதுக்காக ஒரு அடையாளமே தர வியாக்கரணப்படி சந்தி ஆயிடுச்சுன்னா ரெண்டு இடத்துலயும் வித்யாஜான நிமித்தகா அனுதாபம் இந்த இடத்துல பாக்குறவாளுக்கு ஒரு சௌந்தரியத்துக்காக எஸ் மார்க் ஒண்ணு போட்டு பிரிக்கணும் இப்ப என்ன ஆச்சு இந்த இடத்துல மிச்சம் தியானம்னு பிரிக்கலாம் அஜ்யானம் இருக்கிறான் இப்ப எதை இங்க வச்சுக்கலாம் அஜானம்னு பிரிச்சு வச்சுக்கிறதா ஜானம்னு வச்சுக்கிறதான்னு பிரச்சனை அங்க சில பேர் தியானம்னு வேட்சான மணியிடம் போயிருக்காரு இப்ப உள்ளதா சொல்ற பாமதிகாரத்தை அப்படிதான் மணியில் போயிருக்காரு ஆனா ஆமா அவன் மிச்சா ஜானம் இருக்காங்கன்னா பாமத்தீகாரையும் வேஷ்யானம் பண்ணியிருக்காரு अब व्याख्यान पार्था ही कारण निान सुबास कारण निान कारण அத்தியாசமே இல்லையா ஒன்று அர்த்தமே இல்லையா ஒருபுற இதை இன்னொன்னு எதிர்பாரியே சவர்க்கணம் பண்ணி எடுத்து வரணும் அதை விட மிச்சா அஜ்யானு பிரிச்சுட்டு வந்து இந்த அஜ்யானங்கிறது அத்தியாசத்துக்கு காரணம் தெரிவிக்கிறது அப்ப அத்தியாசத்துக்கு காரணம் ஒண்ணு வேணுமே காரணம் அது என்னன்னு தெரிவிக்கிறதாக அவங்கிறது அஜ்ஞான நிமித்தகான்னு நம்ம பிரித்தோமே ஆனா அதனால மிச்சா ஞான நிமித்தகான்னு பிரிக்கிறதை காட்டும் மிச்சா அஜான நிமித்தகான்னு பிரிக்கிறது கிரகிக்கிறது புதுஷா இருக்க சொல்றோம்னு இல்ல இந்த சர்வ அஜுக்கும் அஜ்யான காரணங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அவித்யா அப்படி தெரியும் நான் இடத்துல சொல்லிடுச்சு எனக்கு அதை அனுசரிச்சு நம்ம இந்த அஜ்ஞான பெரிய தப்பு வருவோம்ன்றது ஒண்ணுமே இல்லை அதனால இது இப்படி பிரிக்கிறது நியாயம் இன்னொரு ஒண்ணு இருக்காங்கிறது அது இருக்குங்கிறத ஒத்துக்கிறது அது சின்ன ரொம்ப சந்தேகமா பிரமாணம் காமிக்கிறார் ஜாட்சியாதா என்ன சொல்ற அஜ்ஞானம் ஒண்ணு உண்டாலும் கேட்கறதே தப்பு கேள்வியே வர முடியாது கேள்வி வந்து தெரியலங்க ஒருத்தர் கேட்கறான்னு சொன்ன ஏன் கேக்குறா தனக்கு தெரியல அது மாதிரி கேட்கறான் அப்ப தெரியலேங்கிறது ஒண்ணு உண்டா அஜ்யானம்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இடமே இல்லை கேக்கறதுலயே தீர்மானமாயிடு அஜ்யானம் இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு என்ன என்னச்சா அஜ்ஞானியம் பிரமாண பிரச்சனம் பிரசம் சந்தி உண்டா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறானே இல்லைன்னா இந்த பிரச்சனத்தை நம்ம ஒத்து பிரசந்தை பண்ண மாட்டா அதாவது அப்தான் அதாவது நீ கேட்கறையே அஜ்யானத்தானதானே கேட்கறேன் தெரியாம தானே கேட்கற அப்புறம் என்ன கேள்வி அஜ்ஞானம் ஒண்ணு உண்டா அப்படின்னு அப்படின்னு முதல் சமாணம் இரண்டாவது சாதாரண எல்லாரும் சொல்ற பிரமாணம் இது தூங்கி எழுந்திருந்தா சுட்டுக்தான் சுடுப்தேந்து எழுந்திருந்தாச்சுன்னா என்ன அனுசன் பண்றான் எப்படி தூங்கினேன் அப்படின்னு கேட்டாக்க உங்க தூங்கலை நகங்கிடவே விஷம் சுகம் அஸ்வாசம் அப்படின்னு சொல்றான் இந்த சொல்றதுல என்ன விஷேகம்னு கேட்டா இது ஒரு ஸ்மரணம் ஸ்மரணம் நான் அனுபவிச்சதே இப்ப நினைச்சு பாட்டேன் எப்படி தூங்கினோங்கிறத நினைச்சு பாட்டேன் அப்படின்னா அந்த சுசுக்திகாரத்துல இவன் எப்படி இருந்தான் இப்ப நினைச்சு பார்த்து சொல்றான் சுகுத்தியில நான் வந்து சுகமா இருந்தேன் சுகமா இருந்தேன்னு மாத்திரங்களை எதுவுமே அதாவது அஜ்ஞானத்தோடு இருந்தேங்க நகிஞ்சு அதேதிகம் நகிஞ்சு அஜ்யாசிகம் எதுவுமே தெரியல அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விரோதம் இருக்கு சுகமா இருந்தேங்கிறது தெரிகிறதுங்கிறான் ஆனா ஒண்ணுமே தெரியலங்கிறானே அப்படின்னா என்ன இதிலிருந்து நான் உன்ன கண்டுபிடிக்கலாம் நகிங்குற அதே விஷம்னு சொன்னா தியானமே இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது இந்த வருஷத்துல நான் சொல்லல தியானத்துல இருக்கு அனுபவம் இருக்கு ஆத்ம சுரூகம் இருந்தே இருக்கு அஜானம்னு வேற ஊழிய இருக்கு அதையும் சொல்றான் சுகத்தையும் அவன் அனுபவிச்சிருக்கான் ஆத்ம சுரூக சுகத்தை அதே விஷயத்துல அஜானம் ஒரு பதார்த்தத்தையும் சேர்த்து அனுபவிச்சிருக்கான் இந்த ரெண்டு அனுபவத்தையும் இவன் நினைச்சு பார்த்து ஏந்திரிண்டவன் சொல்றான் நான் வந்து சுகமாக புரிஞ்சினேன் அதே சமயத்துல அஜ்யானமாக இருந்தது அஜ்யானத்தை அனுகிழக்கெண்டு விஷயத்தான் சொல்றாங்க ஆக அதனால அஜான ஒரு பதார்த்தம் யான அபாவச காட்டலின் தனியான அஜ்யானம்னு ஒரு பதார்த்தம் இருக்குங்கிறதுக்கு இது பிரமாணம் சுகுத்த சுகுத்தன் ஏந்து ரெண்டு ஸ்மரிச்சு சொல்றானே சுகுத்து சுகு இருந்த ஒரு அவஸ்தையை ஸ்மரிச்சு சொல்றானே இதுவே பிரமாணம் சொல்லலாம் இதுதான் கிடையமா இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாக்கியத்துல சத்தியாந்திரத்தையே விசுணீகிருத்த ஒரு பங்கு கொடுக்க இவ்வளவு தூர சங்கத்துல அத்தியாசத்துக்கு அநேகமா சமாதானம் வந்தாச்சு அக்ஷயம் அடிக்கிறதுக்குலாம் பதில் சொல்லியாச்சு இருந்தாலும் சத்தியாந்திரத்தையே விசுணீகிருத்திய நைசர்கிகோயம் லோக விவகாரம் ஒரு பதில் இருக்க இது இருந்தா போட்ட நம்ம சித்தாந்தம் மூலம் மொத்தத்தையும் இங்கே சொல்லிடுங்க ஒரு தீர்மானம் அனிர்வகிய ஸ்யாதிவாதம்ங்கிறது இதுல சித்தாந்தம் தனஸ்தலத்துல தமஸ்தலத்துல பல சாதிகள் இருக்கு பல சாதிவாதங்களும் இருக்கு எப்படி வருது அதோட விஷயம் எங்க இருக்க இங்க இருக்கா வேற இடத்துல இருக்கா இல்லவே இல்லையா வேற இடத்துல இருக்கிறது இங்கே தெரியறதா இல்ல எங்க உள்ள இருக்கிறது ஒளியில் தெரியறதா இப்படின்னா அஞ்சு விதமான கியும் ஒரு சுத்தியில ரஜத பிராந்தி வந்து விட்டு சொன்னா இத பொறுத்து பல தாச பல சாஸ்திரக்காரர்கள் அரைச்சி பாக்குறாங்க எப்படி தெரியுது சுத்தி தானே இங்க இருக்கு ஆனா ரஜதம்னு தெரியுது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாருன்னா அவர் ஆத்ம சாதிவாதி ஆத்ம சாதி ரஜதன் ஞாபகத்துல இருக்கு வந்திருக்கேன் இவருடைய ரஜதம் இருக்கான் அந்த தியானத்துல இருக்கக்கூடிய ரஜதத்தை வெளியில இருக்கக்கூடிய சுத்தியில ஆரோக்கியம் பண்ணி இதுனால ரஜ இதுதான் ரஜதம் அப்படின்னு பாக்குறாங்க இது ஆத்ம சாதிவாதி சொன்னா இவருக்கு இவன் பார்க்கக்கூடிய ரஜதமானது இவருடைய புத்தியில இருக்கு இவருடைய தியானத்துல இருக்குதுன்னு அவர் சொன்னார் வேற இன்னொருத்தர் என்ன சொன்னார் அவர் சூன்யவாதம் சூன்யசாலி அவரே என்ன சொல்றான்னா புத்தியில எல்லாம் ரஜதம் இல்லை வெளியிலும் உள்ளிலும் இல்லை இல்லாத ரஜதம் தெரிஞ்சது எங்கேயுமே இல்லாத ஒரு ரஜதம் தெரிஞ்சது இது இன்னொருத்தர் சொன்னார் அடுத்த இது ரெண்டும் நமக்கு இதனை சேர்ந்தோடு அதாவது நாஸ்திக மதம் இது ரெண்டுமே பௌத்த மதத்துல சேர்ந்தது அதுக்கப்புறம் ஆஸ்திகவாதங்களுக்குள்ள பார்த்தோம்னா முதல்ல கார்த்திக கார்த்திகா என்ன சொல்றனா இல்லாத ரஜம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா அது தெரியறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவோம் அது தெரியறதுக்கு வேண்டிய தாமசிரியை சபாதனம் பண்ணிட்டு அது இங்க தெரியலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி வேற இடத்துல இருக்கக்கூடிய ரஜதம் இங்கே தெரிகிறது ஆனா தெரிகிற ரஜதம் சத்தியம் சத்தியமான ரஜதம் தான் தெரியும் பொய்யான ரஜத்தம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது எங்கேயோ இருக்கக்கூடிய சத்தியமான ரஜகம் தான் இங்கே இது அன்னியசாட்சி அப்படிங்குறது இது மூணாவது வாரம் வேற சில பேர் என்ன சொன்னா பிராபாக மீமான ஏகதேசிகள் இவன் என்ன சொன்னா திரமே ஒண்ணு கிடையாது ஏற்கனவே இருந்த ரஜகத்தை அவன் ஞாபகப்படுத்தான் அது ஞாபகத்தை கொண்டு கொடுத்து எல்லா கூட இருக்கிற வசவுமே தெரியுண்டான் அவ்வளவுதான் இளம் ரஜம் சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர இதுவே ரஜம்னு அவனுக்கு ஒரு ஞானமே குறக்கல இது இருந்து மாத்திரம் தெரிகிறது அதன் ஞாபகம் பண்ண ஆரம்பிச்சுதான் ஆக இடம் மொத்தமா ஒரு சமையல் ஏற்படலை நாலாட்சி அன்றாவது நம்ம அநில வச்சனையும் உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா எங்கோ இருக்கிற பட்சத்தமும் இங்க தெரிய முடியாது அது நம்ம இருக்கிற இல்லாத லட்சத்தமும் தெரிய முடியாதுங்கிறது தெரியுமா ஜியானத்துல இருக்குன்னா ஜானத்துல ரஜின எப்படி இருக்க முடியும் அதனால அதுவும் தப்பு அதனால கடைசியில் என்ன சொல்றோம் இங்கேயே அந்த ரஜதம் உண்டாகி இருக்கு ஞான காலத்தை அங்க அந்த ரஜதத்தை அதாவது ஆற்றில இருக்கக்கூடிய ரஜத்தத்தினை சத்திய ரஜதம் சொல்றேன் இந்த ரஜத்தத்தை மிச்சா ரஜத்தம்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா ரஜதம் சத்திய ரஜதம் ரெண்டு பேரும் வித்தியாசம் இருந்தாலும் சார் சரம் அந்த பிரம காலத்திலேயே அங்கு அப்படி செய்வோம் உண்டாகும் கிரமம் போகுதுன்னா அப்படி எங்கேயுமே இருக்காது இப்ப ஏற்பட்டதுதான் வித்தியா சொல் இதுதான் அனிர்வச்சனியாதி இப்ப இந்த இடத்துல மற்ற எல்லா சியாதியின் தகு அனிர்வசனிய சாதிவாரம் தான் தெரியப்படுத்துறதுக்காக சத்தியாந்திரத்தையே விபுணீகிருத்தியா அந்த அத்தியாதத்திர சத்தியம் அமிர்தம் ரெண்டும் கலந்துருக்காங்க அமிர்தங்கிறது வித்யா சத்தியம்ங்கிறது அதிர்ஷ்டம் எந்த இடத்துல அத்தியாதத்துக்கு போனாலும் அந்த அதிஷ்டான அம்சம்னு ஒண்ணு ஆரோக்கிய அம்சம்னு சுத்தியை பார்த்து ரஜதம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கக்கூடிய அதிஷ்டான அம்சம் அது நிஜமானது ரஜதம் ஆரோக்கியமானது கலந்து கலந்துதான் அத்தியாசம் இருக்க முடியும் சுத்தம் மிக்க எல்லாமே எல்லாத்தையும் மிக்கேன்னு அத்தியாசம் வராது எல்லாருமே சத்தியம்னு சொன்னாலும் அது அத்தியாசம் ஆகாது அதனால சத்தியாங்கிருக்க இந்த பதம் போட்டாங்க இந்த பதத்தினாலே அனிர்வச்சனீயா தான் அப்ப அதுவும் சொல்லலாம் அதாவது சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அனிர்வசனியம் தீர்மானமா சொல்ல முடியாது இப்படி நிர்ணயிக்கலாம் இது ரெண்டின் காட்சிகள் மூணாவது தத்துவம் இல்ல அசத்தம் இல்ல சதசிலம் நிர்ணயம் பண்ணியே சொல்லலாம் அது என்ன அனிர்வச்சனீயம் இருக்கு இது வந்து ஒரு வாக்கத்து ஏகதேசம் வெறும் அநீர்வச்சனீயம் பாஷ்யக்கார எங்க அனிர்வச்சனீங்க படம் போட்டாலும் தத்வாங்க அனிர்வச்சனையே அப்படின்னு கருப்பே போவார் வெறும் அநீர்வச்சனீயம்னு போற மாட்டார் நாம அனிவச்சனையே அனிவச்சன முடியாதது அப்படின்னு சொன்னார் தத்துவன்னா சத்தியம் அசத்து அசத்து இது மூணாவது பிரகாரம் அப்படின்னு தெரியப்படுத்துக்கா அது முருக்க பஸ்வாமி என்றுதான் நம்ம சொல்லணும் ஆனா பீமசேனா ஏகதேசத்தை சொல்றது இல்லையா பீமசேன பேர்ல ஒரு லாஜவத்துக்காக அந்த மாதிரி தத்வாண்யம் வெறும் அனிவோனையும் அனிர்வச்சனிங் சொல்லிட்டு வெறும் அநிரோச்சன்கிற பேர் அனிவச்சனையும் எப்படிதான் சொல்ல முடியுமா ஏதாவது அப்படின்னு சொல்றேன் சொல்ற ஆச்சாரியார் எங்க பார்த்தாலும் வெறும் அனிர்வச்சனிய சப்த பிரயோகம் பண்றதே இல்ல தத்வான்யத்வா அனிர்வச்சனியே எப்படின்னு சொல்றான் அப்படின்னா என்ன இருக்கான் தத்துவம்னா உண்மையானது இது உண்மையான சத்தியம்னு சொல்ல முடியாது அநிர்வச்சனம் நிர்வசனம் பண்ண முடியாது இது அசத்து இல்லை இது ரெண்டு கட்டாய மத்தியத்தில் இருக்கு இது அதனால இசை ஏற்பட்டது நிச்சயம் பேர் இத தெரியப்படுத்துறது சத்தியானது விசுமி அதுக்கப்புறம் அகமிதம் மமேதம் இது நைசர்கிகளும் லோகன் விவகாரம் அகமிடம் அப்படிங்கறதுக்கு அகம் இடம்னு அர்த்தம் வைக்கக்கூடாது அகம் மனுஷா அகம் சர்க்கா இத்தியாத ரூபத்தை வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சங்கடமன்றத்தால் இதுன்னு சுமார் ஒரு சாமான்யமான பதத்தை பிரயோகம் பண்ணுற மம சில இடத்துல இப்ப நம்ம புத்திரஹான சொல்றோம் புத்திரன் இடத்துல நமக்கு சாதாத்மியா அத்தியாசம் இல்லை நாராயண புத்திரம்னு ஒண்ணுமே ஆனா என்னுடைய புத்திய சம்பந்த அத்தியாசம் வந்துசரிய அத்தியாசம் ஆக இந்த ரெண்டு விதமான அத்தியாசம் லோக வியவஹார சப்தத்தில் அத்தியாசம் வரும் அந்த அத்தியாசம் வருது இது நைசர்கிக நைசர்கிகா அப்படின்னு சொன்னா இது அனாதிகாரமாக இப்படியே வெந்தே எப்ப ஆரம்பிச்சது எப்படி முதல் அத்தியாசம் எது அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு ரோடு அத்தியாசத்துல பிரவாகத்தனாதிகாக வெந்தே இருக்கு இந்த முதல் கடவுள் உங்களுக்கு முதல் அத்தியாசம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஆனா இவ்வளவு தூரத்துல ஆச்சாரியார் ஆக்ஷேபம் பண்ணனம் பண்ணித்தார் என்ன நிமித்த காரணம் என்ன உபாதான காரணம் அதனுடைய ஸ்வரூபம் என்ன இது எப்படி அனாதியா அது அனிவச்சரிஞ்சாத்தியா வேற ஏதாவது சாத்தியா இத்தனை விஷயங்களையும் இங்கே இவ்வளவு தூரம் சொன்னது ரஜதார்த்தக்கார அனுசரித்து இந்த அத்தியாச பாஷ்யத்துக்கு யாட்சியான இதே அத்தியாச பாஷ்யத்துல இந்த ஆக்ஷேபம் சமாதானம் இருக்கே இதுக்கு வேறது அர்த்தம் சொல்றதும் உண்டு அது சங்கேபமா சொல்றோம் இப்ப முதல் அத்தியாசம் விஷ்ணுத பிரத்யேகோஜர யோகோ ஆரம்பிச்சு அத்தியாசமும் மிச்சே கழிக்கும் யுத்தம் சொல்லி அகம் மனுஷா அப்படிங்கிற அத்தியாசத்தை ஆட்சேபிக்கிறான் ஒரு வித்தியாசத்தையும் ரஜதம் அப்படின்னு ஒருத்தனக்கு சமம் வரணுமே ஆனால் அவன் உண்மையான ரஜதத்தை பார்த்திருக்கான் உண்மையான ரஜிதத்தை பார்க்காதவனுக்கு ரஜதம் வர முடியுமோ அப்படியானால் நிஜமான ரகதத்தை எவன் பார்க்கிறானோ அவனுக்குத்தான் பொய்யான விசேஷமான பரம் வருது நீ அப்படின்னு நம்ம அழைச்சி பார்க்கறது இவனுக்கு இடம் ரஜத்துக்கு நேர் மாறுபட யதார்த்த ஜானத்தை பிரமான்னு இந்த யதார்த்த இதுக்கு தேவைப்படுறது எதுக்கு இடம் ரகதம்ங்கிற அந்த ஞானம் எதுக்கு தேவைப்படுறது அப்படின்னு கேட்டா அந்த அந்த ஞானம் ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணி தேவைப்படுறது இந்த அத்தியாசத்தை ஏற்கனவேஸ்காரம் இருந்துட்டே இருக்கு சண்டை அது சம்ஸ்காரம் முழுவதுமாக ஞாபகம் கொண்டு இருக்கு அதுக்கு மேல அத்தியாசம் வர்றது அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி பாக்குறதுக்கு ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இந்த சாதாரணத்தின் அத்தியாசம் இதே மாதிரி அகம் மனுஷ ஒரு பிரதமர் இடம் ரஜக்கம் ஒரு பிரமையா நிஜமான பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு தர்மம் வந்துருக்கும் ஆனா அகம் மனுஷா அப்படின்னு ஒரு பிரமை சொல்ல முடியுமோ எந்த காலத்திலுமே இது பிரணயம் தர முடியாது அகம் மனுஷியகான்னு ஒரு நிஜமான தரணை வர பணம் இருக்கவே முடியாது அதனால பிரமை இல்லாதனால அதனுடைய சம்ஸ்காரம் இருந்து அந்த சம்ஸ்காரம் தவத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது காரணமான சம்ஸ்காரம் சம்ஸ்காரத்துக்கு காரணமாக இன்னொரு யசார்த்த ஜானம் இருந்தால் தான் வர முடியும் இந்த இடத்துல அகம் மனுஷகாங்கிற ஜானம் அத்தியாசம்னு நீ சொன்னையானால் இதுக்கு பூர்வமான ஒரு சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரத்திற்கு காரணமாக அகம் மனுஷன்னு நீ சொல்லி ஆகணும் அகம் மனுஷான் யதார்த்த ஜன ஆகாது ஏன்னா ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அகேதமோ எந்த வர முடியாது ஆகையால அத்தியாசம் வர முடியாது சமாதானம் என்ன சொல்றார் கேட்டா நைசர்கிகோயம் லோகம் தேவஹா நைசர்கிகாங்கிற பதத்தினால ஒரு சமாதானம் சொல்லிட்டாரு பாக்கியெல்லாம் அதே மாதிரி ஆட்சியானம் தான் ஆனா நைசர்கிகான் என்ற ஒரே பதத்தினால இந்த ஆட்சேபத்துக்கு வாக்கியக்காரர் பதில் கொடுத்து விட்டார்கள் என்ன சொன்னா இந்த அத்தியாசம் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சம்ஸ்காரம் வேணும் சம்ஸ்காரம் வரத்துக்கு அனுபவம் வேணும் இதுதானே அந்த அனுபவமானது அது அத்தியாசமாக இருக்க கூடாதுன்னு ஏதாவது நியமம் இருக்கோ இல்லை இந்த அத்தியாசம் முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரத்துக்காக ஒரு அனுபவம் தரும் இதே மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் தான் படித்த வர முடியும்னு நீங்க சொல்றீங்க அந்த அனுபவமும் அத்தியாசத்துக்கு மூலமான அனுபவமும் அத்தியாசமாகவே இருக்கு இந்த இடத்துல நைசர்கிகா இந்த அத்தியாசமானது பிரவாகதான் அநாதிகம் அப்படின்னா என்னாச்சு அக முழுக்கான முதல் அத்தியாசம்னு இல்லை இதுக்கு முன்னாடியே இந்த அத்தியாசம் இருந்தா அந்த சம்ஸ்கார்க்க எப்படி சொல்றாருன்னா இந்த புற சாந்தோஜிய உபரிஷ பாஷ்யத்துல வருது மருத்துக்கா சின்ன சிசுவார்கிட்ட உடனே அது பிடிச்சது அம்மாவுடைய உதரத்தை பிடிச்சது தொந்தரது அதுக்கு அந்த சாமரஸ்யம் இருக்கு அந்த சாமரஸ்யம் எப்படி வந்ததுன்னு கேட்டா இது ஏற்கனவே பழக்கமான விஷயம் இருக்கு எத்தனையோ முன்னாடி ஜென்மாறதுக்கு முன்னாடி இது பண்ணி பண்ணி அனுபவத்துல அந்த சம்ஸ்காரம் இருக்கு அது சடாடனே இந்த சமயத்துல உருஜமா இருக்கு உடனே அது பிடிச்சிக்கணும் அப்படின்னு என்னாச்சு இதுக்கு இந்த வர்க்கட இதுதான் முதல் வர்க்கட ஜென்மான்னு இல்லை இது ஏற்கனவே இருக்கு அதே மாதிரி ஆனா ஆகியும் சொல்ல முடியாது அப்ப ஏற்கனவே இருந்த அந்த சம்ஸ்காரத்தினால இப்ப இந்த காரியம் வந்தது இதே மாதிரி அகமதுஹான் ஒருத்தன் நினைக்கிறானேன்னு சொன்னால் இப்பதான் புதுஷாக நினைச்சிருக்காங்கிறது இல்லையே நான்கரை இந்த சாதாரண ஜென்மஜன்மாந்திரமா அவனுக்கு இருந்துகிட்டே இருந்திருப்பது இருக்கு ரொம்ப பரம்பரையா வந்துட்டே இருக்கு அதனால பூர்வ பூர்வ அத்தியாசத்தினால உத்தரோத்தர அத்தியாசம் வரலாம் அத்தியாசம் சம்ஸ்காரமாக இருந்து அந்த சம்ஸ்காரத்தினால அடுத்த அத்தியாசம் வரவே இது நைசர்கிகான பதம் சொன்னதுனால இந்தியாசு காரணமான ஜான அத்தியாசமாக இருக்கக்கூடாது பிரமையாக யசார்த்த ஜானமாக தான் இருக்கணுங்கிற நியமம் இல்லே உண்மையான சர்பத்தை பார்த்தவனுக்கு தான் ஐந்து பலம் ஏற்படும் நியமம் இல்லையே ஏன் இல்லைன்னு கேட்டா ஒரு படத்துல சர்ப்பத்தை சாப்பிட்டு கூட எது சர்ப்பம் வரலாம் படத்தை அவன் பார்க்கறதுக்கு உண்மையான சர்ப்பத்யானம் இல்லையே அதுவே ஒரு சமை தானே இந்த சர்ப்பம் வரத்துக்கு முன்னாடி அவனுக்கு சர்ப்பானம் இருக்கணுங்கிறது தான் அவசியமே இல்லை கூட யசார்த்தமான சர்ப்பத்தியானம் தெரியுங்கிற அவசியம் இல்லையே அதனால தான் படத்துல ஒரு ஆளை பார்த்தோம்னா அந்த ஆளை அந்த தியானமே போதும் இன்னொருத்தனை அவனாக தமிக்கிறது அதனால யசார்த்தம் நான் நைசர்கிகாரி இதே அத்தியாச பாக்கியத்துல இன்னொரு வியாட்சியான இதுவும் இருக்கு பாரதிய சொன்னது வேற அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாலும் அத்தியான ஆட்சேபம் பண்றதே அவர் வித்யாத்மா தான் கேட்டுவதா சொல்றாரு அவர் என்ன சொல்ற நாம் வேற மனுஷன் வேற இது வேறங்கிற கிரகமே நிச்சயமாக இருக்கு அப்படின்னா அத்தியாசம் வர முடியாது அத்தியாசம் எப்ப வரணும்னா பேத கிரகம் இல்லாமல் இருந்தா தான் அத்தியாசமே வர முடியும் பேத கிரகம் இருக்கிறதுனால வர முடியாது அப்படின்னு ஆட்சேபம் இதுக்கு பதில் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னாக்க இதரேதர அபிவேகேனாங்கிற பதத்தினால பூர்வபக் சமாதானம் செய்யணும் வேத கிரகம் இருக்குற விவேகம் இருக்கோசர அவிவேகேனா அப்படிங்கிற பதத்தினால சமாதானத்துல காஷ்டக்காரன் அத்தியாசத்தை ஆட்சேபித்தவனுக்கு பதிவு சொல்லிட்டார் வேத கிரகம் இருக்கிறேன்னு சொல்றியே அந்த பேத இருந்து உபயோகம் இல்ல நமக்கு எந்த பேத கிரகம் தீர்க்குமோ அந்த வேத கிரகணங்களிலே அபிவேகம் தான் இருக்கு அதனால அபியாசம் வரலாம் இப்படியான பாவதீகார படம் ஒன்று அதாவது ஜாட்சாய மண்டத்தில் வித்தியாசம் அதனுடைய சாரத்தை பிடிச்ச போனான்னா இந்த சமாதான பாஷ்யத்தில் எந்த படம் பூர்வபட்சத்துக்கு பதில் சொல்றது கற்றுல வித்தியாசம் உள்ளது பாரதீகார படத்தில் அப்படின்னு அவர் சொன்னாரு இதுதான் பூர்வபக்ஷத்துக்கு பதில் கொடுக்குறது அது கண்டனம் பண்ணி அதுக்கு சரியான பதில் கொடுக்குறது இந்த நடுவில் ஒரு விவரானுசாரே வேட்சியானு அதை பார்த்தோம்னா இந்த நைசர்கிகா அப்படிங்கிற படம் பதில் சொல் பதில் கொடுக்கிறது அவர் ஆட்சேபிச்சதுக்கு பதில் நைசர்கிகான்னு இந்த பதத்தினால வேலை இன்னொரு இதுல பார்த்தோம்னா இப்ப நான் இந்த பிரகடாட்சி வரணும் பார்த்தோம்னா அவர் ஆட்சேபத்துக்கு பண்ணின கேதுக்கள் எல்லாருக்கும் மூணு பதில் சொல்றது அப்புறம் வித்யாஜான நிமித்தம் நித்தியாதியான நிமித்தகம் இது ரெண்டும் இந்த ரெண்டு பதம் அதே மாதிரி நைசர்கிகம் இது மூணு பதமும் சேர்ந்து மொத்த அத்தியாச பாஷ் ஆட்சேபத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கிறது இப்படியாக ஒருத்தித்தியம் எப்படியா இருந்தாலும் அத்தியாசம் தற்போது ஆட்சேபம் அத்தியாசம் வரலாம் சரிங்கிறது சமாதானம் இந்த விஷயத்துல இந்த வியாக்கியாதாக்களுக்குள்ள எந்த மதபேதமும் கிடையாது மற்றபடி இந்த வாக்கியத்துல பதத்தி எப்படி அர்த்தம் எந்தெந்த மாதிரி யோஜனம் பண்ணலாம் இந்த கிரந்தத்தை அப்படிங்கிறப்ப வித்தியாசம் இருக்கு மொத்தமான அரசுல பார்த்தோம்னா ஒரு விபிகிட்டு